உங்களில் எனக்கு மிக நெருக்கமாக அமர்ந்திருப்பவர்களிலும் அடங்குவர் உங்களில் அதிகமாக பேசுபவர்களும் தங்கள் பேச்சால் மக்களிடம் பெருமை அடிப்பவர்களும் உங்களில் எனக்கு மிக வெறுப்பானவர்களிலும் மறுமை நாளில் உங்களில் என்னை விட்டு மிக தூரத்தில் இருப்போரிலும் அடங்குவர் அப்போது தோடர்கள் அதிகம் பேசுபவர்கள் மற்றும் பேச்சை கொண்டு பெருமை அடிப்பவர்கள் ஆகியோரை நாங்கள் அறிவோம் முத்தபகி என்றால் யார் என்று கேட்டார்கள் மறுமொழியாக அவர்கள் பெருமை அடிப்பவர்கள் என்று நபி செல்லும் அணி செல்லம் அவர்கள் கூறினார்கள் இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து இது ஹசன் என திரும்பியுமாம் கூறுகிறார்கள்